நச்சினை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய ஒருத்தர் இருந்தாருங்களா லாபம்தான் அவரு சம்பாதிச்சுட்டு இருப்பாருங்களா ஆனா திடீர்னு அவரு அவரோட தொழில ரொம்ப பெரிய நஷ்டம் அடைஞ்சிட்டாருங்க அது அந்த சோகம் அவரோட மனச ரொம்ப தாக்கிடுச்சு இந்த சோகத்தை தாங்க முடியாம அவங்க ஊர்ல அவங்க வீட்டுக்கு பக்கத்தாலே ஒரு மிகப்பெரிய பார்க் ஒண்ணு இருக்குங்க அந்த பார்க்ல வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தர் அந்த இடத்துக்கு வராருங்களாங்க மேக்ஸ்வல்ல பாத்துட்டு ஏன் பா சோகமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாருங்களா மேக்ஸ்வல்ல இந்த மாதிரி என்னோட தொழில ரொம்ப நஷ்டம் அடைஞ்சுட்டேங்க ஐயா என்னோட சோகம் என்னால அத தாங்கிக்க முடியல அதனாலதான் அப்படி உட்காந்து இருக்கேன் சொல்லி சொல்றாராம் உடனே அந்த பெரியோர் கேக்குறாராம் எவ்ளோ ரூபாய் நீங்க நஷ்டம் ஆயிடுச்சு உங்க தொகையில அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் பதினஞ்சு கோடி ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மேக்ஸ்வெல் சொல்றாராம் உடனே அந்த பெரியோர் சொல்றாராம் சரி சரி இந்த ஊர்லயே ரிச்சர்ட்னா யாருன்னு உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் உடனே மேக்ஸ்வெல் வந்து தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் ரிச்சர்ட்னா நான் தான் நான் தான் இந்த ஊருக்கே மிகப்பெரிய பணக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் உடனே மேக்ஸ்வெல் அப்படிங்களா சரி சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சோகமா தான் உட்கார்ந்து இருக்காருங்களாம் உடனே ரிச்சர்ட் வந்து மேக்ஸ்வெல் பார்த்து கேக்குறாராம் சரி இப்போ நான் உனக்கு சொல்றேன் ஒரு யோசனை சொல்றேன் சைரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாராம் சரி சொல்லுங்க ஐயா சொல்லி கேக்குறாராம் மேக்ஸ்வெல் தொழில நீ எவ்ளோ ரூபாய் நஷ்டம் ஆயிட்ட நஷ்டம் ஆயிடுச்சி தாத்தா சரி நான் உனக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு செக் பண்ண எழுதி இந்த ஒரு வருஷத்துக்கு உன்னுடைய தொழில்ல நீ எந்த விதத்துல தப்பு செஞ்சியோ அத சரிபார்த்து நீ லாபம் சம்பாதிச்சுக்கோ ஆனா அடுத்த வருஷத்துல இதே நாளில இதே தேதியில நீ கரெக்டா இங்க வந்துட்டு எனக்கு நான் கொடுக்கற செக்கை நீ எனக்கு திருப்பி கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிங்களா உடனே மேக்ஸ் சரிங்க மனசுக்குள்ளார ஒரு பெரிய பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி அவருக்கு ஆச்சுங்களாம் சரி நான் கொடுத்த செக்கையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போறாருங்களாங்க போன உடனே என்ன பண்றாரு தன்னோட பீரோல வச்சு பூட்டிடுறாருங்க தன்னுடைய நஷ்டம் ஆயிட்டோம் ஆனாலும் என்னோட கையில முதலீடா ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இருக்குது நம்ம எந்த இடத்துல தப்பு செஞ்சோம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அத நாம சரி செய்யணும் இந்த ஒரு வருஷம் ஒத்து வச்சி ஒத்துக்கிட்டு ரொம்ப கடுமையா உழைச்சாங்களாம் எந்த இடத்துல தப்பு செஞ்சாங்களோ அதை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டாங்களாம் அந்த வருஷமும் முடிய போதுங்களா கணக்கு விளக்கெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஐம்பது கோடி ரூபாய் லாபம் வந்திருக்குங்களா உடனே மேக்ஸ்வெல்க்கு ஒரே சந்தோஷம் தன்னோட கையில இப்ப ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் அவரு கையில வச்சிருக்காருங்க வச்சோடனே அந்த கணக்கு பார்த்த அந்த வருஷமும் முடிஞ்சிருச்சு அந்த தாத்தா சொன்ன நாளும் வந்து அ வந்த உடனே அந்த செக் ஐநூறு கோடி ரூபாய் செக் அவரு எடுத்துட்டு பாலங்கத்தாலே வந்து அந்த பார்க்ல உட்காந்துருக்காருங்க அவரோட பெரிய ஒரு கடல வெயிட்டிங்காக உட்காந்துருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா பனி மூட்டை வேற பயங்கரமா இருக்காங்க அந்த தாத்தாவும் அந்த தாத்தா கூட ஒரு பாட்டியும் வராங்க வந்துகிட்டே இருக்காங்க வந்துட்டு கிட்ட வந்துட்டோன்னே அவரு மேக்சோல் வந்து கேக்குறாரு எப்படிங்க ஐயா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாரு உடனே இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா யாரு பார்த்தாலும் இவரை திட்டுவாங்களே இவர் மட்டும் எப்படி நல்லா இருக்கீங்களான்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்சோல் கிட்ட கேக்கிறாரு ஏன்னப்பா இவரு என்ன பண்ணினாரு நல்லா இருக்கீங்களான்னு வேற கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க போன வருஷத்துல எனக்கு செக்கு எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த அம்மா சொல்றாங்களா உங்களுக்கும் செக்க எழுதி கொடுத்துட்டு ஏதாவது பண்ணிட்டாரா இவர் பண்ற அட்டக்காசம் தாங்கவே முடியலப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு மேக்ஸுவல் கேக்குறாங்க ஆமாப்பா இவருக்கு கொஞ்சம் புத்தி சாதீனம் இல்ல அதனால இவரு இந்த பார்க்ல வரப்பெல்லாம் இவரோட பழைய செக்க வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் எழுதி எழுதி இந்தா பணம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை கிழிச்சு போட்டுருவாரு அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே மேக்ஸுவல் சொல்றாராம் ஒரு எண்ண மற்றவங்களுக்கு எப்படி செஞ்சாரோ என்னமோ ஆனா என்னோட வாழ்க்கையில இப்ப என்னோட முன்னேற்றத்துக்கு காரணமே இந்த பெரியவரு தாங்க எனக்கு இன்னைக்கு நான் நஷ்டத்துல இருந்து லாபத்துக்கு கொண்டுட்டு வந்தேன்னா அதுக்கு காரணம் இவருதான் அதனால நீங்க இந்த செக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கிட்ட கொடுக்கறாராம் அந்த பெரியவருக்கும் நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாருங்களாங்க மேக்ஸ்வல் கிளம்பி போயிட்டு அவரோட தொழில ரொம்ப சந்தோஷமா அடுத்த அடுத்த எடுத்து வச்சிட்டு நல்லபடியா போயிட்டு இருந்ததுங்களா ஆம் ஆம்யர்களே நம்முடைய தோல்விக்கான காரணம் நம்மிடமே இருக்கிறது அதனை சற்று ஆராய்ந்து அலசி சிந்தித்து செயல்படுங்கள் நிச்சயம் வெற்றி நமக்கே நன்றி வணக்கம்